வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் செய்ய போகுது அத்திப்பழரசம் அத்திப்பழம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி மூணு மிளகு 1 ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கருவேப்பிள்ளை தேவையான அளவு காஞ்ச எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் இந்த ட்ரை பேனில் அந்த மிளகு சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துருவோம் எடுத்துட்டு அதை வந்து ஆறினதும் பவுடர் பண்ணி வச்சுப்போம் தக்காளி மூணு தக்காளி எடுத்து பியூரி பண்ணி வச்சுருவோம் அரைச்சி அதை ரெடி பண்ணிவிடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் இந்த தக்காளி பியூரி மிளகு சீரகப்பொடி வெருங்காயத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் நெய் நமக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் கடுக ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டு பொரியுன்னு காஞ்சி மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அத்திப்பழம் பொடியை கட் பண்ணி போட்டு அதனால் அந்த எண்ணெயில் வதக்கிடுவோம் வதக்கிட்டு அத தூக்கி இந்த கொதிக்கிற தக்காளி பியூரில கலந்துட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் சுபமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அத்திப்பழ ரசம் தயார் இது டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்